கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா குரு சுவாமி பத்தாவது ஸ்கந்தத்தில் பூர்வார்த்தம் நாற்பத்தி மூணாம் தேயத்தில் இருக்கும் பகவான் கண்ணன் அழகாக அந்த கோலையா பீடத்தையும் யானை யானை பாகர்களையும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தந்தத்தோட அந்த மல்ல ரங்கத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய காட்சியை பார்த்தோம் அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி காண்பி காண்பித்தாருன்னு காண்பது பார்த்தோம் இல்லையா அதில் கடைசியாக என்னன்னா அவர்கள் பார்க்கக்கூடியவர்கள்லாம் கண்களால் அப்படியே குடிக்கிறாப்பில் பார்த்தார்கள் கண்களால் அப்படியே ஏதோ அது வந்து பெரிய ஒரு நல்ல அழகான ஒரு இந்த பாயசம் மாதிரி வச்சு வச்சுக்கோங்களேன் அப்படி கண்களால் குடிக்கிற மாதிரி பார்க்குறாங்க நாக்கால் பா பாராமல்வா மாதிரி நக்கி பார்க்குறாப்பில் நாக்கால் நக்கி சுவைத்து பார்க்குறாப்பில் பார்க்குறார்கள் சில பேர் மூக்கால் அப்படி முக்கால முகந்து பார்க்குறாப்புல பார்க்குறாங்க கைகளால் அப்படியே ஆலிங்கனம் பண்ணி பார்க்குறாப்புல பார்த்தாங்க அப்படியும் ஜனங்கள் எல்லாம் கண்ணனை கண்ணால் அப்படியே குடிக்கிறாபில் கண்ணால் அப்படியே அந்த கண்ணனுடைய ரூபத்தை அப்படியே பார்த்து குடிக்கிறாப்புல பார்த்து நாக்கால நக்கி பார்த்து அவன் தான் மதுரம் ஆச்சேன் மதுரம் மதுரம் மதுரம நக்கி பார்க்குறாப்பு பார்த்து மூக்கால முகர்ந்து பார்க்கிற அப்ப கைகளால் ஆலிங்கனம் பண்ணிக்கூடிய அளவில் பார்த்து அப்படி பலவிதமான ஒரு அனுபவத்துல இருந்தார்கள் ஜனங்கள் அந்த கண்ணனை பார்க்கிற போதும் கண்ணன் என்ன வயசு பதினோரு பன்னெண்டு வயசு அந்த வயசு அந்த மேல பார்ப்போம் गुण ஊச்சு பரம் தேம் எதும் தூபுண மாதுரிய ஊச்சுகோ பரஸ்பரம் தேம் येतो ததுணமா साक्षाते, ஏகவாட்சா ஹரே நாராயணஸ் अवतीर्णशे वसुदेवश्म येतो भगवत साक्षा हरे नारायण से ही अवतीर्णोशे वसुदेवनीष विखिलदेव्यात गोकुलम कालमेत वसन्गूो वबुधे नंद विखिलख्या नीत गोकुल कालमेत वसनगूो वबुधे ந்தம பூனாத்தம் சானவனோக கேசி தேக்கோணியே திதான் பூன அனாத்தம் சக்கிரவ அர்ஜுனோ கேசி தேனுக்கோணியே திதான் கவ ச ரிமோச்சித காலியோ தமி சர்ப்பேனே பரிமோச்சித காலியோ தமிட்ட காலியோ தமி சர் இந்திரமத்தாவது ஸ்லோக்கம் மறுபடியும் பார்ப்போம் அந்த தசமஸ்கந்த பூர்வார்த்தத்தில் நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திலேருந்து மூலத்தை சேவிப்போம் ஊற்று பரஸ்பரம் தேவை யா திருஷ்டம் யாஸ் ஸ் தூப குண மாதுரிய பிராகல்பிய ஸ்மாரிதாய ஊச்சு பரஸ்பரம் தேம் எதா தூண மாது பராக்க இவ ஏகவாட்சா அரே நாராயண்சி அவத்தீணோசேன வசுதேவ்மே பகவா அரே நாராயணசி அவத்தனோஹாம் சேனேவியேஷ்மிகிலோகலம் காலமே வசந்தூடம் வவதேனந்தவேஷ் ஏஷவைக்கில ஜாத்தோகம் காலம் எதம் காலமேதூடோம் காலமேதூடோ வவதேனந்த पूतन अन नीता चक्रवात धानव अर्जुनों गुह्यकेशुको चवीर पूतन अनता चक्रवात धानव अर्जुनो गुह्यकेशुकोन चवीरा गाला दावाग्नेचिता काल्यों दमिता सर्प इंद्रस्थ विमरक गाव सफाला பரிமோச்சிதான் காளியோ தமிதா சர்பைந்திர விமத கிருத்தான் இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் பார்த்தோம் இப்படி பலவிதமான காட்சியில காண்பித்தான் கண்ணன் அவர்கள் பார்க்கக்கூடியவர்கள்லாம் கண்ணால குடிக்கிறாள் பார்க்கிறார்கள் நாக்கால ருசிக்கிற மாதிரி நக்கி பாக்குறாள் மூக்கால முகர்ந்து பார்க்கிறாள் கைகளால் ஆலிங்கனம் பண்ணுறாப்பில் பார்த்தார் இப்படி இருக்கக்கூடியதில் அவர்களும் தங்களால் நேர பார்க்கப்பட்டது மாதிரி நேர பார்க்கப்பட்டது மாதிரி கேட்கப்பட்டது போன்றமான அந்த கண்ணனுடைய அழகு சௌந்தர்யம் அவனுடைய பலவிதமான குணங்கள் இனிமையான மதுரமான வார்த்தைகள் சாமர்த்தியம் இதெல்லாம் ஞாபகப்படுத்தப்பட்டவர்கள் போல நினச்சிட்டு ஒத்தருக்கு ஒத்தர் பேசிக்கிறார்கள் ஆமாம் ஒருத்தர பார்க்காத விஷயத்தை பார்த்தா பக்கத்தில் இருக்கிறவர்கள் தெரிஞ்சவரோ தெரியாதவளோ ரொம்ப அதாவது அப்போ தான் பார்த்துருக்கக்கூடிய அவர்கள் வந்து தெரியாதவர்களாக இருப்பார்கள் அவர்கள்ட்ட பேசிப்பார்கள் ஏன்னா பேசக்கூடிய சப்ஜெக்ட் காமன் சப்ஜெக்டு ஏன்னா சும்மாவை வந்து தபஸ் பண்ணி பார்க்க வேண்டிய ரூபத்தை சௌக்கியமாக அவர்கள் வந்து அந்த ரங்கத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய பொழுது பார்க்குறார்கள் அப்போ இவருடைய அழகை கேட்டிருக்கார்கள் அவனுடைய குணங்கள் கேட்டிருக்கார்கள் அவனுடைய லீலைகளை கேட்டிருக்கார்கள் அவனுடைய அழகு இனிமையான வார்த்தை சாமர்த்தியம் இதை கேட்டு ஞாபகப்படுத்தப்பட்ட மாதிரி சிந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறார்கள் இந்த ராமகிருஷ்ணனுக்கு தான் ஐஸ்வர்யாறு குணங்கள் பலவிதமான பகவதா தான் ஞானம்பலம் கீர்த்தி ஐஸ்வர்யன் தேஜஸ் எல்லாம் சொல்லப்பட்ட ஆறு குணங்கள் உண்டு அதெல்லாம் நிறைஞ்சிருக்கூடிய சாக்சாத் ஹரி அந்த வசுதேவன் மகாவிஷ்ணு நாராயணனுடைய அம்சமாக தான் இந்த லோகத்தில் வசுதேவருடைய வீட்டில் அவதாரம் பண்ணவர்கள் இவர்கள் தான் ரெண்டு பேர் தான் இவர்கள் தான் இந்த ராமகிருஷ்ணர் இந்த ராமகிருஷ்ணர் அந்த மகாவிஷ்ணுனுடைய அவதாரம் இதோ இந்த கிருஷ்ணன்னா தேவகிட்ட பிறந்து ஒருத்தி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு மாதிரி தேவகீட்டை பிறந்து ஓகுரத்துக்கு யசோதையிட்ட கொடுக்க கொண்டு போயப்பட்டு அது வரைக்கும் நந்தகோபுருடைய கிரகத்தில் ரகசியமாக வளர்ந்து வந்தார் இதுதான் இது பிரசித்தமான விஷயம் இவரால் பூத்தனைங்கிறவள் கொல்லப்பட்டாள் தொடல் காத்து மாதிரி ஆந்தி தொழல் காற்று அது மாதிரி திருணாவர்த்தங்கிற அசுரன் அவன் முடிக்கப்பட்டான் ரெண்டு மருத கீழ் விழுந்து தேனுகன் கேசி சங்கச்சூடன் போன்றவர்களெல்லாம் இவனால் முடிக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் முடிக்கப்பட்டார்கள் இப்படி இவனால் பசுக்களும் கோபாலர்களும் பல ரெண்டு தடவை காட்டுத்தீலேருந்து காப்பாற்றப்பட்டனர் அது காட்டுத்தி அப்படியே சூழ்ந்து நிறுத்து அப்போ பசுக்களையும் கோபாலர்களையும் கண்ணுக்குட்டிகளையும் காட்டுத்தீலையும் காப்பாற்றப்பட்ட காளியன்னு சொல்லப்பட்ட நூற்றி தலை கொண்ட பாம்பு அவனும் அது அடக்கப்பட்டது இவனால் இந்திரன் வந்து தன்னுடைய கர்வம் அடங்கினமாக இவன் செய்யப்பட்டார் அப்படின் அந்த கண்ணனை பற்றி ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட அப்படியே பேச இவன் தான் இவன் தான் இவர் தான் அப்படின்னு விவரமாக பார்ப்போம் இப்படி இவர்களுடைய அழகு குணம் மதுரமாக பக்கத்தில் அணுகக்கூடிய முறை மதுரமாக அணுகக்கூடிய முறை அவர்களுடைய சாமர்த்தியம் அவர்களுடைய அந்த சக்தி சாமர்த்தியம் இதெல்லாத்தையும் அவருடைய லீலைகள் திருவிளையாடுகள் அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாப்புல இருந்தது அவர்களை பற்றியே ஒத்தருக்கு ஒத்தர் கேட்டது கேட்டது கண்டது பார்த்தது ஓ என்னெல்லாம் அவர்களுக்கு தெரியுமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்களுக்கு தெரிஞ்சதை தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பார் காட்டிப்பார்கள் இல்லையா ஒருத்தர் ஒருத்தர் விளக்கமாக பேசிக் கொள்கிறார்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவனாக இருந்தான் ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து ரெண்டு பேர் தான் பகவான ஹரி அவருடைய அம்சம் அவருடைய அவதாரம் இந்த அம்சமாக தான் வசூதி அவர்கள் இதோ இந்த கிருஷ்ணன் தான் தேவைக்கிட்ட பிறந்து கோகுரத்துக்கு கொண்டு போகப்பட்டு நந்த கோபுரோட வீட்டில் ஒழித்தும் ஒளிந்து வைக்கப்பட்டு வளர்ந்தவர்கள் தான் இந்த ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அதான் சொல்றது ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அவரை ஏக்கா அவரும் ஏக்காய் ஏக்காதான் அப்படிப்பட்ட சும்மா கண்ணனை பெற்றெடுத்த தேவைக்கும் ஒருத்தி தான் அதே மாதிரி வளர்த்தவளோ அனுபவித்தவளோ ஒரு தினா யசோதையும் அப்படிப்பட்ட அழகான ரூபம் கொண்டு பெண் ரூபத்தை கொண்டு மகாலட்சுமியும் வந்தாள் பூத்தனை அராட்சசி பூதனை சுழல் காத்து ஆந்தி மாதிரி வந்தது திருணாவர்த்தன் இப்படிப்பட்ட அசுரலை முடித்தார் சங்கஜு உடன் சொல்ல போட்டால் குஷிகன் அந்த அவன் அதாவது யக்ஷ ராக்ஷதன் கேசிங்கிற குதிரை ரூபத்தில் வந்த ராக்ஷன் தேனுகன் சொல்ல கழுத ரூபத்தில் வந்த ராட்சதன் இவர்கள் எவ்வளோ பேரும் இவனால தான் இந்த கிருஷ்ணனால் தான் அழிக்கப்பட்டார்கள் இந்த மருத மரங்கள்லாம் ரெண்டு மருதங்களுக்கு வழுத்தப்பட்டது பசுக்களையும் கோபர்களையும் காட்டுத்தீயிலிருந்தே ரெண்டு தடவை காட்டுத்தீலேருந்து இவர்களை வந்து எல்லாரையும் ரட்சித்தார்வர் காளியங்கிற நூற்றி நூறு நூற்றி ஒரு தர பாம்பு இது இவனால் தான் அடக்கப்பட்டது இந்திரனுடைய கர்வம் திமிரு இவருடைய இவரால் தான் அடக்கப்பட்டது அப்படி சொல்வார் இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்தை மேலே பார்ப்போம் மூலத்தை நாற்பத்தி மூணாவது தியாகம் सप्ताह एकन धृतो अघ्रिप्रवरो मुना वर्षवाता तंच गोकुलम सप्ताह एक धुतोध्रिप्रवरो मुना வர்ஷாத் அசன பரித்தாஞ்சோகம் நம் உதித்தாசித்தே முன் பசியோபி தான் தர சமம் முதியோஸே முகம் பசியோவின் தர சமம் மூதா வதந்தியனோம் எதோ சுபி விசுகோ மகே பரிரட்சித்த பவிஸ்யோ மகோ மகே பரிலட்சி அயச்சீரா கமலோச்சன பிரணம்போ நகனோஜா அயச்சீராமோச்சன பிரலம்போனிக்ஸகோய ஜனேஷ்வாணு தூரியு கிருஷ்ணராம சாஷிய சாணூரவியனேணு தௌ தூரியு நனது கிருஷராம சாஷிய சாணூரோ வாக்கம் அவீத்து முப்பத்தி ஒன்னாவது பதினேழுலந்தி சி பிரவோமுனா வர்ஷாசனி பரித்தாஞ்சோக்குலம் சப்துவோமுனா வர்ஷாசன பரித்தாஞ்சோக்குலம் அப்பம் உதித்தேம் முக்கம் பசியோ விவிதாந்தரந்திரமம்ோப்போ நித்தம் முதித்தம் முக்கம் பசியோ விவிதாந்த பான்தரந்திரமியன வம்சோஜ் யதோ சுபவிஷ் ஸ்யம் யசோ மகிட்சி வதந்தியன யசோ மகிச்சத்தை பரிரட்சி அயத்திரீமா கமலோச்சனோய அயத்திரீமா கமலோச்சன பிரலம்போனோயே பக்கிய ஜனேவ் ஜனே ப்மாணு துரிய கிருஷ்ணராமோ சமாபாஷிய சானூரோ வாக்கியம் அப்ரவீத்து ஜனேஷ் ஏவம் புருவானேஷோ ஜனேஷ் எவம் புருவானேஷோ தூரியேஷோ நினத சூச்சிய கிருஷ்ணராமோ சமாபாஷ்ய சானூரோ வாக்கியம் அப்ரவீத்து முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் இப்படி ஜனங்கள் ஒத்தருக்கொத்தர் கிருஷ்ணரா பலராமனையும் பார்த்து பார்க்காதவர்கள் இல்லையா நேர பார்க்கின கண்ணன் வந்து பிறந்து ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அங்கேருந்து கிளம்பியாச்சு இன்னொரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே கோகுரத்து போய் சேர்ந்து திரும்பி அவர் ஒன்றுட்டார் அவர் அப்புறம் இப்போ தான் எல்லாம் பார்க்குறார்கள் அப்போது அப்படி ஒரு ரியாக்ஷன் அப்போது இவர் காளிங்கிற பாம்பை அடைக்கினது இவர் தான் வந்து கர்வத்தை அடைக்கினது இவர் தான் இவர் ஒரே கையால் ஒரே கை ஏக்காக ஒரு கையால் அதிரிப்பவராக அந்த கோவர்தனமே ஏழு நாள் தாங்கினார் இவ்வளோ நாள் ஏழு நாள் ஒரு நாளில் இல்லை ஏழு நாள் ஏழு நாள் ஒரே கையால தங்கின கோக்குரமும் அந்த மழை அப்படி அப்படிப்பட்ட மழை இப்போ வந்து இந்த ஒரு பயல் அந்த மாதிரி மழை காத்து அந்த புயல் காத்து இடி இவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு ஓபியர்கள்னா இவன் எப்பொழுதும் சந்தோஷமடைந்து மந்தகாச பார்வையோட பார்க்கக்கூடியும் அந்த திருமுகத்தை சந்தோஷத்தோட பார்த்துண்டு சிரமம் இல்லாம பலவிதமான கஷ்டங்களை தாபங்களை மனசுல இருக்கக்கூடிய ஒரு தாபங்கள் வருத்தங்கள் எல்லாத்தையும் தீர்த்துக்கிறார்கள் மிகவும் நன்றாக கீர்த்தி பெற்ற இந்த எரு வம்சமானதையும் எருவம்சமாக கீர்த்தி பற்றி இவரால் தான் நன்றாக காப்பாற்றப்பட்ட ஐஸ்வர்யத்தையும் நல்ல ஐஸ்வர்யம் செல்வங்களத்தையும் கீர்த்தி போழையும் பெருந்தன்மையும் ஒரு வசத்தியான ஒரு மேன்மையும் அடையப்போகிறது சொல்கிறார்கள் எல்லார் பெரியவர் சொல்கிறார்கள் சீமான் அவன் அதாவது செல்வம் படைத்தவன் சீமானாகும் செந்தாமரை கண்ண நாட்கள் இந்த பலராமனும் கிருஷ்ணனுடைய தமையன் அண்ணா இவரால் பிரளம்பன் வச்சகன் இவரெல்லாம் கொல்லப்பட்டார்கள் பக்காசுரன் போன்றவர்களும் கொல்லப்பட்டார்கள் ஜனங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கிற போது சூரிய வாத்தியங்கள் முழங்குகிறது அப்புறம் பேரி முட் முழங்குறது சானூரங்கிற மல்லன் கிருஷ்ணனையும் பலராமனையும் பார்த்து பேச ஆரம்பித்தான் இப்படி பேச ஆரம்பித்தான் எப்படி சொல்கிறான் எப்படி சொல்கிறான் மேலே பார்ப்போம் விவரமாக பார்ப்போம் இருபத்தி ஆறுல இருந்து இந்த கண்ணன் தான் இந்த கோபாலன் தான் இந்த சிறுவன் தான் கோபால சிறுவன் கண்ட கண்ணன்னா இந்த கிருஷ்ணன்னா ஒரே கையால் கோவர்தனம் அலையேன் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஏழு நாள் தாங்கினான் மழை அதுலேருந்து காப்பாற்றின பேய் காத்து புயல் இடி இதுலேருந்து கோகுரத்தை கா இந்த குழந்தை தான் பதினோரு பன்னெண்டு வயசு குழந்தை அழகான பூசரி பார்த்தியேன் அப்படி கனிந்த பார்வை பற்றியா அழகாக அப்படி மதுரமாக அப்படி பார்க்குற பற்றியா பார்வை வந்து உருன்னு பார்க்காம அப்புறம் வந்து எப்போ ஈன்னு இழுச்சின்னு இல்லாமல் அப்படி கனிவாக அப்படியே சந்தோஷமாக அப்படி பார்க்குறேன் கனிந்த பார்வை பற்றியும் இவருடைய அழகான திருமுகம் பார்வை எப்படி இருக்கு தாமரப்பு மாதிரி இருக்கா இருக்கா அதை பார்த்து இன்னும் பார்த்து கோபிகள்லாம் அந்தோஷமடைந்து ஆனந்தம் தொங்கி தங்களுடைய தாப்பங்களை மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை மிகவும் சீக்கிரமாக சுலபமாக அவர்கள் நீக்கிக் அப்படிதான் புகழ்பெற்ற இந்த இருவம்சமும் இவர்களால் காப்பாற்றப்பட போகிறது அதனால் காப்பாற்றப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு செல்வ செழிப்பு அடைந்து உயர்ந்த புகழையும் கீர்த்தியும் அடைந்து மிகவும் உன்னதியையும் உன்னதியும் பெரிய பெரிய ஒரு உயர்வை அடையப் போகிறது அப்படின்னு எல்லோரும் பெரியவர்களாக இந்த தாமரை போன்ற இந்த கண்கள் கொண்ட இந்த இவனாருக்கான இவன்தான் இந்த இவருடைய அண்ணா பலராமன் அண்ணன் பலராமன் இவன் வந்து பிரளம்பன் பத்தன் பகன் போன்ற ராட்சதர்களை கொண்டவன் பிரளம்பன் வர்த்தகன் பகன் போன்ற ராசிகளை கொண்டவங்க இப்படி ஜனங்கள் பேசியிருக்கிற போது மொரசு ஒலிக்க அந்த பேரி வாத்தியங்கள் பூரிய வாத்தியங்கள் ஒலிக்க சொத்தம் போட ஆர்டந்தது அந்த பலராமனும் கிருஷ்ணனும் உள்ள நடைகிற போது அந்த தானூரன் வந்து கிருஷ்ணனையும் பலராமனையும் பேர் சொல்லி கூப்பிட்டு அவர்களை கூப்பிட்டு இப்படி பேச ஆரம்பித்தான் அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திலேருந்து மேலே பார்ப்போம் ஏ நந்தசூனோ ஏ ராமா பத்தோ வீரம்மோ நயுத்தோ திட்சனோந்தோ வீரம்மோ நயுத்தோரா பிரிரா விந்தே வை பிர மனசா கமண வாச்ச விபரீதமோதம் பிரிரா விந்த வை பிரனச வாச்ச விபரீத்தீதமோ அநா பிரமுதிராடம் வன மல்லயுனா நம் பிரோபலுடம் வன மல்லயு கிரீடந்த ஆச்சாரிகி த ிம் வயச்ச கர்த்தமோ நபா பிரிம்யூஜம் வயச்சமே பூத்தலி பிரசீடமோ நபம் நவீத் கிருஷ்ணம் தேச கால உச்சிதம் வச்சமோஷம் மன்யமான அபினந்தச்ச தன்மம் அவீத் கிருஷ்ண தன்சம் தன்சமிய்ரவீத் கிருஷ்ண தேசகால உச்சிதம் வச்ச தன்சம் அபீத் கிருஷ்ண தேசகால உச்சிதம் வச்ச நியு மாத்மனோபீட்டம் யுத்தமாத்மனோ வீட்டம் மன்யமா அபிநந்தச்ச பத்தாவது ஸ்லோக்கம் மருடிமர்ப்பம் சமஸ்தந்த பூர்வார்த்தத்தில் நாற்பத்தி மூணாவது அந்த அத்தியாயத்தை பொறியாப்படுத்த முடித்து சாண்டூரண்ட்ட மோதப்போகிறார் அந்த இடத்துல ஹே நந்தசூனோ ஹே ராம போ வீரம்மதோ நயுத்துசலோ திருக்ஷணே நசூனோ ஹே ராமோ வீரம்மோ நியுக்குசலோ திருக்ஷண பிரிரா பிரக்கூ பிர மனச கர்மாவாச்ச விபரீதமோ ியோன் வை பிர மனசா பிரீத்தமோனியம் பிரமுதிராட்டம் வணே மல்லயுனா நம் பிரமதிரா லயம் வனே மல்ல கீடந்த பிரிம்ஜூ வயச்சமே நசீதன் சுவூத்தமோ நூப்பா தி வயச்சமே பூத்தி நசீதன் சுவூத்தமோ நூப்பீத் கிருஷ்ணோசோம் வய நுடமாத்மனோ மனோ அபிநந்தியஜன தன்சம்யிரவீதி கிருஷ்ணோ தேச காலோச்சி வச்சாம் நியுதமாத்மனோ வீட்டம் மன்யமானோ அபிநந்திய அர்த்தம் பார்ப்போம் என்ன சொல்றான்னு பார்ப்போம் ரெண்டுலந்தி ஹே நந்தகுமாரானே கிருஷ்ணா நந்தகுமாரன் கிருஷ்ணா ஏ பலராமா நீங்கள் ரெண்டு பேரும் வீரர்களில் ரொம்ப கிழந்து பெற்றவர்கள் புகழ்பெற்றவர்கள் எப்படி உதாரணம் முடிச்சிருக்கீங்க போரில் சமர்த்தர்கள் அதாவது யுத்த யுத்தம் பண்ணுறதுல சம சாமர்த்தியசாலிகள் உங்களுக்கு சாமர்த்தியம் இருக்குது திறமை இருக்குது இதை கேள்விப்பட்டு அதை பார்க்க விரும்புவதற்காக உங்களுடைய யுத்தம் பண்ணக்கூடிய திறமையை பார்ப்பதற்காக ராஜாவால் அதான் கம்சன் அசுர ராஜா அதனால் அழைக்கப்பட்டீர்கள் பிரஜைகள் மனசாலையும் செய்கையாலையும் வாக்காலையும் ராஜாவுக்கு பிரியத்தை பண்ணிட்டு இருக்கணும் அதனால் அவர்கள் நன்மையை அடைகிறார்கள் பிரியத்தை செய்யாமல் அப்படி அப்பிரியத்தை பண்ணால் அவர்கள் கெடுதல் அடைகிறார்கள் இது பிரசித்தம் என்ன ராஜாவை பற்றி பேசுகிறோம் நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த இது ஜனநாயகம்னு சொல்லப்பட்ட டெமோக்ரஸிலேயே ஜனநாயகம் இல்லை சர்வாதிகாரத்துலாம் இருக்குது அங்க என்ன பார்க்குறோம் இதைதான் நடக்கிறது திரபடி ஆசிலேன் அவர்களுக்கு வேண்டிய நாஸ்திகத்தை பேசி நாஸ்திக வாரம் பேசி அவர்களுக்கு வந்து கொள்ளை அடிக்கிறது சுலபமா இருந்தா அவர்கள் வந்து அப்படிப்பட்டவர்கள் நன்மையை அடைகிறார்கள் ஏன்னா அவர்களால் ஏதோ எலும்பு தூண்டு போடுற மாதிரி பிஸ்கட் போடுற மாதிரி போடுறார்கள் இல்லைன்னா அவர்கள் கொண்டு வைக்கிறாரு பார்க்குறோமா இல்லையா புரியறதா இல்லையா புரியலையே உங்களுக்கு அப்போது கண்ணு மேய்க்கக்கூடியவர்கள் கன்று மேய்க்கக்கூடியவர்கள் மாடு மேய்க்கக்கூடியவர்களை இடையர்கள்னா தோஷமடைந்து தினோந்தோறும் வனங்கள்லாம் மல்ல யுத்தம் செய்து அவர்கள் வந்து டைம் நிறையா இருக்கு மாடு மேய்க்கிறது அப்போ மல்ல யுத்தம் செய்து விளையாடுவார்கள் மல்ல யுத்தம் செய்து விளையாட்டாக பண்ணிட்டு இருப்பார்கள் மாடுகளை மெய்க்கிறது இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்ப சித்தம் ஏ ராமகிருஷ்ணர்களே அதனால நம்ம வந்து ராஜாவுக்கு பிரியத்தை பண்ணணும் சமத்த பூத்தங்களும் சமத்த ஜீவராசிகளும் நமக்கு செய்யக்கூடிய கஷேமத்தை செய்யக்கூடிய ராஜா தான் நமத்த பிராணி சுரூபி இது அந்த தத்துவத்தை பொறுத்தவரைக்கும் ஓகே அதனுடைய பொசிஷன் தத்துவம் செய்யப்பட்ட இது தான் இருக்கக்கூடிய ஆள் எப்படி ஆள் வந்து அசுரராஜா வச்சேன் அதனால கிருஷ்ணன் அதை கேட்டு யுத்தத்தை வந்து தமக்கு பிரியமாக நினச்சிண்டு ஆமாம் அதை பண்ண வேண்டியது வாச்த்தோம்னா யாரோட யுத்தம் பண்ணுறது அதுதான் முக்கியம் அவன் பேச்சை வந்து புகழ்ந்து கொண்டாடி அதை வந்து வாழ்த்து அந்த இடத்துக்கும் காலத்திற்கும் தகுந்த மாதிரி இடத்துக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி அதற்கு இடத்துக்கு தந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறான் கண்ணன் அப்படி சொல்கிறார் என்ன இப்படி ஜனங்கள்லாம் பேசின்னுக்கிறபோதும் அந்த பேரி சத்தம் வருது இது பேரி சத்தம் வருது மிருதங்கம் வா இது வசிக்கிறது எல்லா வாத்தியங்கள் வசிக்கிற போது பலராமனும் கண்ணனும் கூப்பிட்டு பெயரை கூப்பிட்டு சாண்டரும் சொல்கிறான் ஏ நந்தகுமாரா ஏ பலராம அப்படின்னு கூப்பிட்றான் மேலே பார்ப்போம்